ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விஜ்னோபசாந்தை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளும் வீரை போலும் ஏயிற்றனே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து வடி போற்றுகின்ற உதிக்கின்ற சங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கணி குங்கும தோயும் என்ன விதிக்கின்ற மீனியபிராமி எந்தன் விழுத்துணையே வழிக்குத் துணை திருமென்மல்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன்மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெறும் கருணையினாலே திருமால் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவை ஒட்டி மகாபாரத தொடர் விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பிலே இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையொரு பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றன பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் இடையில் பகை வளர்ந்து சூதாடி நாடிழந்து காட்டிலே பனிரண்டாண்டு வனவாசம் முடிந்து ஓராண்டு அஞ்ஞாதவாசம் பிராட தேசத்திலே மறைந்து வாழ்ந்த பிற்பாடு நாடு வேண்டும் என்று கேட்பதற்காக கண்ணபெருமானை தூது அனுப்புகிறார்கள் என்பதுவரை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் கண்ணபெருமானை தூது அனுப்புகிற போது அந்த கண்ணன் அச்சினாபுரம் நோக்கி புறப்பட்ட போதே தருமன் கொஞ்சம் வருத்தப்பட்டானான் ஆஹா எதிரியினுடைய நாட்டுக்கு நாம கண்ணனை அனுப்புகிறோமே துரியோதனன் பண்பாடு இல்லாத பாதியாயிற்றே ஏதாவது தவறு பண்ணிவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு வருத்தம் அதனால கண்ணனுடைய தேர் போகிறபோது பின்னாலேயே ஓடிப்போய் தருமன் அந்த தேரை நிறுத்தி கிருஷ்ணா ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போப்பா துரியோதன நம்ப முடியாது அப்படின்னாலாம் கற்பனைகள் பாரத கதையில கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்துட்டு போனால் போன அவனுக்கு ஒரு திருப்தி போது தருமன் பின்னாடியே ஓடி வந்தானான் கிருஷ்ணன் ஜோனா நான் தேரோட்டியை பார்த்து கொஞ்சம் நிறுத்து இந்த பையன் இப்படி அர்ச்சனாபுரம் வரைக்கும் ஓடி வந்துருவான் போல தெரியுது என்ன விஷயம் அப்பதான் தருமன் சொல்றான் கிருஷ்ணா இவர்கள்லாம் வனவாசத்துல இருந்தபோது இந்த பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவி அஷ்டிராபுரத்துல இருந்திருக்கிறார் அதனால தருமன்லாம் இன்னும் குந்தி தேவிய பார்க்கல அதனால கிருஷ்ணா நீ போன உடனே என்னுடைய தாயார் குந்தி தேவிய பார்த்து என்னுடைய நலமெல்லாம் சொல்லி அவள் நலமெல்லாம் விசாரிக்கணும் நான் ஏதோ சொன்னதுல அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு என்ன தெரியுது செலவுல வெளிநாடு போனா சொந்த வேலையை முதல்ல முடிச்சுக்கிட்டு அப்புறம் கவர்மெண்ட் வேலையெல்லாம் அப்படிங்கறது ரொம்ப பழைய வழக்கம் ஆனா கிருஷ்ணன் ரொம்ப கிண்டல் பண்ணினா ஏன்னா நான் இங்கே இருந்து போறது உங்க அம்மாவை பார்க்கவா நான் எங்க அத்தைய பார்க்காம வரமாட்டேன் கவலைப்படாது குந்தி அத்தை இல்லையா இந்த இடம் சொல்லுகிற போது ஒரு விளக்கம் சொல்வேன் விருந்து அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் அவசரமா போனேன் இந்த இடம் ரொம்ப அழகான இடம் மனிதர்கள் கொஞ்சம் முன்கூட்டிய எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருக்கணும் இருக்கிறது அப்படின்னு பெருவாரியாக நம்முடைய நாட்டில் என்ன சாபகேடு விஷயத்தை பத்தி கவலைப்படுவாங்க நாளை காலம்பரை எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு ஒருத்தர் ஸ்கூலுக்கு குழந்தை அனுப்ப வேண்டியிருக்கு எட்டரைக்கு கணவனை அனுப்ப வேண்டியிருக்குன்னு அஞ்சரைக்கு எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் எது முதல்ல குக்கர் முதல்ல வைக்கணுமா இல்ல டிஃபன் முதல்ல பிரிப்பேர் பண்ணணுமா அப்ப காலம்பரைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்து கிச்சன்ல ரெடி பண்ணிக்கணுமா அது மாதிரி புறப்படுற குழந்தைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போக வேண்டியதெல்லாம் டேபிள்ல அடுக்கி வச்சுள்ளாமா அப்படின்னு நாளைக்கு என்ன வேணும்னு இன்னைக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க பாருங்க அவங்கதான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க ஒரு சில மக்கள் எப்படின்னா அப்பப்போ அதுக்காக தயாரா இருக்க நான் ஒரு கல்கி பத்திரிகை எழுதியிருந்தேன் அதாவது அடுத்த அடுத்த காலகட்டத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு இன்னைக்கு தயாரா இருக்கிறது ஒரு நிலை அப்புறம் இன்னைய நிலைமைக்கு இன்னக்கு தயாரா இருக்கிறது அப்படின்னு ஒரு நிலை இந்த பாருங்களேன் நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்கிறவன் புத்திசாலி இன்றைய வேலையை இன்றைக்கு செய்கிறவன் சராசரி நேற்றைய வேலையை இன்றைக்கு செய்கிறவன் படுமுட்டாள் ஆனால் இந்தியாவில் பல பேர் சென்ற ஜென்மத்து வேலைகளை இந்த ஜென்மத்தில் செய்து கொண்டிருக்கிறார் எவரும் நாம உழைக்க வேண்டியிருக்கு போன ஜென்மத்தில விட்டுட்ட வேலையெல்லாம் இந்த ஜென்மத்தில் நாளைக்கு அப்படின்னு சொல்றீங்களே சார் இன்னைக்கே செத்து போயிட்டா நல்லது வேலை செய்ய வேண்டாம் போய் சேர வேண்டியது நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் நாளைக்கு செய்ய வேண்டும் போயிட்டோம் அவ்வளவு அதெல்லாம் நாளை வேணும் என்ன தப்பு செய்யாமல் எழுதாம செத்து போயிட்டு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போய் அந்த சொத்து நாசமா போயிருக்கு யாருக்கும் கிடைக்காம வீணா போயிருக்கு எத்தனை குடும்பத்தில் அப்படி போயிருக்கு வேலை என்ன அப்படின்னு இன்னைக்கு யோசிக்கணும் ரொம்ப ஒண்ணும் இல்ல வீட்டில எல்லாம் பழைய காயதான் இருக்கும் எனக்கு தபால் வந்ததுன்னா படிச்சுட்டு அவசியம் இல்லை அப்படின்னா கிழிக்க மாட்டேன் உடனே அது ஒரு சைடு காலியா இருக்கும் பட்டு அதை கிழிச்சு அதை ஸ்டாப்ல போட்டு வச்சா ரஃப் பேப்பர் மாதிரி என்னென்ன ஒர்க் ஒர்க் லிஸ்ட் எழுதிட்டே இருக்கணும் அடுத்தது இன்னும் பாக்கி இருக்கு இன்னைக்கு நைட் படுக்கிற போது நம்ம எழுதி வச்ச லிஸ்ட் பண்ணி ஒர்க்கு முடிச்சுட்டோமா முடிக்கலாம் அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் ஒர்க் போடணும் இதெல்லாம் முடிக்கல அப்படின்னு ப்ரிப்பேர்டா இருக்கும் ஏ பல வீடுகள் அப்படி இல்லைங்கிறது வருத்தான் சொன்னேன் கணவன் காய்கறி வாங்கிட்டு வந்தான் காய்கறி வாங்கிட்டு அங்கேயிருந்து வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அந்த அம்மா மெதுவா கேட்டா காய்கறி பையன் எப்படியும் பிரிச்சுட்டு மெதுவா எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு நீ என்னென்ன சொன்னியோ அதெல்லாம் வாங்கிட்டேன் அவன் ரொம்ப உத்தமமான கணவன் அவன் என்ன சொல்றாளோ அப்படியே கேப்பான் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா எல்லாம் மாட்டான் வாங்கினானா வாங்கி கட்டணும்னு அவனுக்கு தெரியும் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டான் அந்த அம்மா கூடையை பிரிச்ச எல்லாம் எப்படி பாத்துட்டேன் ஆஹ் சரி சரி ஆ எல்லாம் வாங்கியிருக்கீங்களே கொத்தமில்லி அப்படி இருந்தான் நீ சொன்ன சொன்ன படிதாண்டி மாதிரி என்ன சொல்ல அப்படியே கேட்பாங்க கொத்தமல்லி இல்ல சமையல் நல்லாவா இருக்கும் நான் என்ன எனக்காவா சமைக்கிறேன் உங்களுக்காக சமைக்கிறேன் அந்த அம்மா சாப்பிடறதே இல்லை இவங்கக்கா சமைச்சு சாப்பாடு போட்டு அவங்க அப்படியே அன்னப்பூர்ணி பட்டினியே இருந்துருவாங்க நான் என்ன எனக்காக சமைக்கிறேன் உங்களுக்கு தானே சமைக்கிறேன் அப்படின்னு இப்ப இந்த வார்த்தையை கட்டுனா ஜில்லுன்னு ஆயிப்பிட்டேன் கொத்தமல்லி நமக்கா தான் சமைக்கிறான் வட்டி மார்க்கெட்டுக்கு போய் சட்டையை போட்டு கொத்தமல்லி நல்ல ஒரு ரெண்டு மூணு ரூபாய் கொத்தமல்லி வாங்கிட்டேன் வாங்கிட்டு இந்த மாரியா தகவல வேப்பல அடிக்கிறதுக்கு பூஜாரி வருவாங்க பாருங்க அது மாதிரி நல்லாத்தி கையில எடுத்துக்கிட்டு வீட்டுல ஒரு பிடாரி இருக்கு அதனால தெரியும் அது கையில எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு வரேன் வழியில பாத்தவெல்லாம் பயந்து விலைக்கு வழி விட்டேன் சாமி வந்து வராமல் அந்த கொத்தமல்லி வீட்டுல வச்ச உடனே மனைவி கேட்டேன் கொத்தமல்லி வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் கருவில நீ கொத்தான் சொன்ன கருவேப்பாங்க கொத்தமல்லி வாங்கினா கருவேப்பிள்ள வாங்கணும் கருவேப்பில வாங்கினா கொத்தமல்லி வாங்கணும் கொத்தமல்லியும் பிரிக்க கூடாதுங்க அது உங்களையும் என்னையும் மறுபடியும் கடைவீதிக்கு போய் கருவேப்பிள்ள வாங்கிட்டு கருவேப்பிள்ளை கொண்டாந்து வீட்டில் வச்ச உடனே அவர் கேட்டா இங்கி அது சின்ன குரங்கு மாதிரியே முடிக்க வேண்டியதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன் பெண்கள் எழுதப்படி தெரிஞ்சாச்சு இல்ல ஒரு காகிதம் எடுத்துக்கிறது ஒரு பால் பாயிண்ட் பெண்ண எடுத்துக்கிறது பென்சில் எடுத்துக்கிறது ஞாபகம் வர வரை எழுதி வைக்கணும் டாட்டா சால்ட் வாங்கணும் சீப்பெட்டி வாங்கணும் அப்புறம் வந்து எண்ணெய் வாங்கணும் ஏதாவது எல்லாம் மரிசியா எழுதி வச்சா கணவன் கடைக்கு போற கிழிச்ச கையில குட்டி எடுத்து வாங்கிட்டு முடிஞ்ச போச்சு இல்ல சில பேர் யோசிச்சு சொல்லுவாங்க அவன் வாசலுக்கு போகும்போது அரைக்கில கடலப்பருப்பு மறக்காம அவர் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது மறக்காம என்ன வாங்கிட்டு அப்படிங்கறத பற்றி ஒரு குறிப்பு ஒரு தயாரா இருக்காம இல்லையா வேண்டிய பொருள்களை பட்டியல் போடலாம் இதுக்குன்னு நான் சொல்ல எந்த விஷயத்திலையும் வாழ்க்கையில முன்கூட்டி இப்படி பிரிப்பேர்டா இருக்கிறாங்க பாருங்க அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் தயாராக இல்லாதவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அனுப்புறம் கிருஷ்ணனா ஒருத்தம் ஒன்னொன்னா ஓடி வந்து ஓடி வந்து சொன்னானா இந்த தருமன் பார்த்துட்டு வா என அத்தையை அம்மா பார்த்துட்டு வா இப்படி ஒன்னொன்னா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிறகு தேர் புறப்பட்டது நான் நேற்று சொன்ன அந்த இடம் வந்து அந்த தேர் ஊர் எல்லையில் நிற்கிறது வரவேற்கத்துக்கு எல்லாரும் போகிறார்கள் அப்போ திருகுநாகிருஷ்ணனுக்கு செய்தி வருது கண்ணன் தூது சொல்றதுக்காக வர்றான் அப்படின்னு ரொம்ப அருமையான இடம் வியாசபாரத்தில் அந்த இடம் பக்கத்துல இருக்கிற சஞ்சய்கிட்ட கேட்கிறான் கிருஷ்ணன் வந்துட்டானா இல்ல வந்து அப்ப வித்து கூப்பிட்டான் வித்துரா கிருஷ்ணனை எங்கடா தங்க வைக்க போறீங்க நீ துரியோதன சொல்லி அவன் எங்க தங்க வைக்கணும் தெரியுமா அவனை துச்சாசனுடைய வீட்டுல தங்க வைக்க சொல்லு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம வீட்டுல கொண்டு வந்து எனக்கு கிருஷ்ணன் எங்க தங்கட்டும்னு சொன்னா அது மரியாதை சரி என் வீட்டுல வேண்டாம் வயசானவன் துரியோதன இந்த ஊர்ல ரொம்ப இளமையா இருக்கிற ராஜா அவனுடைய வீட்டுல தங்க சொல்லு வசதியா இருக்குன்னா பரவாயில்ல இந்த வார்த்தை அப்படியே சொல்றேன் வந்திருக்கிற கிருஷ்ணன் துச்சாசன வீட்டுல தங்க சொல்லு அவன் வீடு ரொம்ப வசதியான வீடுன்னா நான் ரொம்ப நேரம் இந்த படிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு பார்க்க திருதிராட்சன் ராஜா அவன் வீடு வசதியா இருக்கணும் துரியோதன அடுத்த ராஜா அவன் வீடு வசதியா இருக்கணும் துச்சாசனம் யாரு அவன் வீடு ஏன் வசதியா இருக்கும் அவர்கள் தவறான விஷயங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் வீடு வசதியா இருக்கும் பொறுப்பிலும் இருக்கிறவர்களை விட அவருடைய தவறுகளா அந்த தவறான பழக்க வழங்களுக்கு உடந்தையா பாருங்க அவர்கள் வீடு என்றைக்கும் வசதியாக இருக்கும் இவன் தப்பு தண்டாக்கெல்லாம் அவன் மூலமா தான் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் வீடு ரொம்ப சௌக்கியமா சொர்க்க மாதிரி வச்சிருப்பான் இதான் உண்மை எப்படி இது என்னென்ன காரணங்கள் நம்மளால விளங்கிக்க முடியும் அத மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான் திருதராஷ்டன் துட்சாசன வீடு ரொம்ப வசதியான வீடு அங்க கிருஷ்ணன் தங்க வச்சு குளிப்பாட்டு என்னென்ன போகங்களை கூட்ட முடியுமோ எல்லாம் கொடுத்து அவனை மகிழ்ச்சி மயக்கிடுங்க நம்ம பக்கம் அப்பதான் வித்திரர் சொன்னார் அண்ணா மனசுல இவ்வளவு தீய எண்ணம் ஆகாது வந்திருக்கிற கண்ணனை சரி கட்டலாம் அவனுக்கு வேண்டிய குதிரையை கொடு பொண்ணு மணிய கொடுன்னு சொல்றேன் அவன் கேட்க போற நாட்டை கூடு அது உனக்கு நல்லது உன் பிள்ளைக்கு நல்லது அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத விஷயம் எல்லாம் சொல்லி பிரச்சனையை பெருசுப்படுத்தாது எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு திருதராஷ்டர் இதுக்கு அப்புறம் தான் நேற்று நான் சொன்ன கதை அதாவது கண்ணன் வருகிறான் ஒவ்வொரு வீடா தாண்டி வித்தனுடைய வீட்டில் வந்து தங்குகிறான் அந்த வித்தனுடைய வீட்டில் அவருடைய குணங்களை மோஜனமாக உண்டான் அப்படின்னு வருது அடிமை இல்ல என்ன கிருஷ்ணா எதுக்காக வந்திருக்கிறேன் அத கேக்க வந்தேன் அப்ப வித்ரன் சொல்றான் பாருங்க ஒரு அருமையான பதில் எந்த சத்திரியனாவது பிடிச்ச நாட்டை குடுப்பான ஏன்னா ஆசை இல்லன்னா தாசிக்கு நஷ்டம் வார்த்தை பாருங்க ஆசை இல்லேனா தாசிக்கு நஷ்டம் வச்சுங்க அப்பதான் தாசி முன்னேற முடியும் அதே மாதிரி ராஜாவும் தாசியும் ஒண்ணு அவன் பிடிச்ச இடத்தை விடுறதுக்கு மனசு வராது ஆசை இருந்தால் பிராமணனுக்கு நஷ்டம் ஆசை இல்லை என்றால் தாசிக்கு நஷ்டம் துர்தராஷ்டன் துரியோதனன் யாரு ராஜா இல்லையா அவன் எப்படி ராஜ்யத்தை விட்டுக் பிடிச்ச நாட்டை விட்டுக் கொடுப்பான் என்ன பைத்தியமான அப்படி இல்ல எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டான் நல்லா தெரியும் நாளைக்கு ஊர்ல பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லலன்னு சொல்லக்கூடாது தான் வந்தேன் சில பேர் சொல்லுவாங்க என்ன சார் நீங்களா சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன் சார் நான் சொல்லியாச்சும் அவன் கேக்கல முடிஞ்ச பிரச்சனை நாளைக்கு ஒரு பேச்சு சொல்லுவாங்க நீங்க சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க இப்பதான் தானா பாத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிட்டு ஆறு மாசத்துல டைவர்ஸ் நோட்டீஸ் விடணும் அப்படிங்க கல்யாணம் பண்ணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும் நீங்களா பார்த்து பண்ற கல்யாணம் நாங்கெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது நாளைக்கு நாளைக்கு முன்ன ஒரு பிரச்சனை வந்தா நாங்க ஒண்ணு பண்ண முடியாது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் கூச்சல் போடுங்க முடிஞ்ச ஒரு ஆறு மாசம் பிடிக்கல டிரைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுல வந்து நிக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் ஒரு வார்த்தை இதெல்லாம் ரொம்ப வேண்டாம் இது நடந்து நடந்து போச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனா நாம சொல்லலேன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா இப்ப நானே சொற்பொழிவுல பல விஷயம் சொல்லிக்கிட்டு இந்த நாடைய சொல்ற சொல்லாம போயிட்டோன்ற திருப்தி நமக்கு வரப்படாது சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நாம நாளைக்கு போய் சேர வேண்டாமா நம்ம சொல்ல வேண்டிய நாட்டுல அப்படி ஒரு திருப்தியோடய போய் சேர வேண்டாமா இதெல்லாம் பாரதம் படிக்கிற போது எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை யார் கிருஷ்ணனே சொல்றா பிசுரன்ட்ட என்ன குடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா ஆனா சொல்லலன்னு எனக்கு ஒரு பழி வரக்கூடாதுல்ல அதுக்குதான் நான் வந்தேன் ஹரி கிருஷ்ணா அது உன்னுடைய இஷ்டம் தான் மறுநாள் தர்பார்ல துரியோதனம் உட்கார்ந்து இருக்க அப்படி துரியோதனம் உட்கார்ந்து இருக்கிற போது எல்லா ராஜாக்களும் வரிசா உட்கார்ந்து இருக்காங்க கண்ணன் உள்ள வர போறான் அப்பதான் சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களும் இப்படி ஒரு பார்வை பார்த்தான் காவல் மன்னவர் முகங்கள் தோறும் இரு கண் பரப்பியமர் கருதுவோர் ஏவலின் கண் வரும் இடையனாம் என்ன கொடுமையான வார்த்தை பாருங்க ஜாதி பேர் சொல்லி சொல்றாங்க இடையர் குலம் அப்படின்ற அர்த்தத்துல ஆனா இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு அர்ஜுனா ரெண்டு பேருக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கிறதால அவர் இடையர்தானே துரியோதனம் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னோ அந்த இடையர் இன்றைக்கு நம்ம தேடி வருகிறார் அவனை எந்திரிச்சு வரவேற்புன்னு கொடுத்தீங்க அந்த ஊரை தீ வச்சு கொளுத்திருவேன் எந்த ராஜாவது எந்திரிச்சு வரவேற்றிங்கன்னா ஊரை தீ வச்சு கொளுத்துவேன் ஜாக்கிரத உத்தரவு போட்டா துரியோதனம் அப்படி உத்தரவு போடுகிற போது கண்ணன் கோடி சூரிய பிரகாசமா தலையில மயில் பீலி கழுத்துல அந்த துளபம் மாலை அப்படியே திருத்துழாய் மாலை அசைய வசீக்கரமான புன்னகையோட அந்த பல்ல ஒளி வீச புல்லாங்குள்ள அசைத்துக் கொண்டு கண்ணன் உள்ள நுழைந்தான் ஒரு பயம் மதிக்கல அத்தனை பயனிச்சு கும்பிடுதான் கோவிந்தா மாதவா ரிஷிகேஷா ஒரு நாமத்தை சொல்லி கும்பிட்டு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு கிளைக்கதை துரியோதன எல்லாம் அப்புறம் உடனே மறுபடியும் போது ஒவ்வொருத்தரும் பாருங்க சக்குனி அவன் பெருமூச்சு விட்டு சக்குனி உளம் கலந்து கலந்து பெருமூச்சுக்கு கிருஷ்ணன் வந்ததே தெரியாது இருக்கான் வந்ததே அவனுக்கு தெரியாது தெரியாது போறதும் அகங்காரத்தோட அப்படின்னா கர்ணன் தலை கவிழ்ந்து இருந்த வில்லிபுத்திர அழுவார் எழுதாது கர்ணன் மட்டும் தலைய தொகை போட்டு உட்கார்ந்து இருந்தான் அதை பார்த்த உடனே துரியோதன் நினைச்சா நீ எவ்வளவு நல்ல நண்பன் தெரியுமா நாங்கூட அவன் பார்த்து எரிச்சல் பட்டுகிட்டு இருக்கிறேன் நீ தலைய தொங்க போட்டிருக்கிற என்ன அர்த்தம் தெரியுமா அவன் மூஞ்சிலேயே முழிக்கப்படாது அப்படின்னு அந்த கிருஷ்ணன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு தலையை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கற வாழ்க அப்படின்னு தானும் அதே நேரத்துல கண்ணன் இந்த புல்லாங்கோல்ல அசிக்கிட்டு ஒரு ஓரமா கர்ணன்ட்டு கர்ணனை நினைச்சுக்கிட்டா ஹே கர்ணா நீ எவ்வளவு நல்லவன் எனக்கு தாண்டா தெரியும் உனக்கு என்னை எந்திரிச்சு கும்பிடணும்னு ஆசை ஆனா எந்திரிச்சு கும்பிட்டு உங்க தலைவருக்கு பிடிக்காது அதனால என்ன பண்ற தலையை ஏன் தொங்க போட்டுக்க தெரியுமா கிருஷ்ணா இதையே வணக்கமாக ஏற்றுக்கொள் என்று நீ என்னை வணங்குவது எனக்கு மட்டும் புரியும் என்ன? நிலைமையா முடிவு பண்ண முடியாது கட்டவன் முடிவு பண்ண முடியாது நல்லவனா வாழ நினைக்கிறான் சமூக ஏ உங்களுக்கு தெரியும் அவன் வளர நினைச்ச காலத்துல வளர முடியல தாயார் தூக்கி எறிஞ்சிட்டான் அவன் பெட்டியில அனாதையா தெரிஞ்சு வித்த கத்துக்க போற போதெல்லாம் அவமானப்படுறான் உங்க அப்பா யாரு உங்க அப்பா உங்க அம்மா யாரு அவமானத்தின் உச்சிக்கு போனான் இந்த அவமானத்துக்கு அப்புறமும் அவன் மனசுல தர்ம எண்ணம் இருக்குமா அவன் வழியா தோன்றிய தர்மம் என்னன்னு தெரியாம இருக்க முடியும் தெரியும் ஆனா அதை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை போய் அவன் சிக்கான் ஒரு தீயரி சொல்றது சில பேர் தர்மத்தை பின்பற்றலே அப்படின்னா அவங்களை கேள்வி கேட்கற யோகியத சமுதாயத்துக்கு இருக்கணும் சமுதாயமே குப்பொட்டில் தூக்கி எரிஞ்சிட்டா அப்புறம் உரிமை எப்படி சமுதாயத்துக்கு இருக்கும் சில பேர் கடத்தல போய் சேர்ந்து தீவிரவாதிகள் பக்கத்துல போய் சில இளைஞர்கள் சேர்ந்து அப்புறம் இன்னும் என்ன சொல்றது பொருளாதார குற்றங்கள் செய்யக்கூடிய கோஷ்டி பொருளாதார குற்றங்கள் பண்ணுகிற கோஷ்டிக்கு கையாளா இந்தியன் யூத் இளைஞர்கள் போய் சிக்க அவன் படிச்சுட்டு திறமை அவனை விட திறமை குறைஞ்ச ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிருக்கும் வசதி கிடைச்சிருக்கும் அவனு அவன் ஜாதியாலேயே அவனுக்கு கிடைக்காம போயிருக்கும் நீங்க இந்த சமூக அமைப்பு இருக்கு அவ்வளவு மோசமான ஒரு அமைப்பு அறிவு திறமை எல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல காரண காரியங்கள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் சமூக அமைப்புல அப்ப என்ன ஆகும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா சமுதாயம் அவனை அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது இந்த ஜாதிக்காரங்க தலைமையில வச்சுக்கும் அந்த ஜாதிகாரங்க கீழே போட்ட விதிப்போம் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க நீங்க அவனுடைய இயல்புக்கு அவன் வாழ வேண்டாமா நான் சொல்றது அங்கீகாரத்தை சமுதாயம் தரல அப்படின்னா எவனா இருந்தாலும் வாழ்க்கையிலே வீணாசா போவான் அங்கீகாரம் பெரிய விஷயம் இல்லாமல் அங்க இருக்கிறத நாம உணரணும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும் ஒண்ணு அது அப்படி பாத்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெரி குட் யூ லுக் வெரி நைஸ் குட் குட் படி அப்படின்னா குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் நம்ம யாரோடய பேச்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து நிக்கோம் அது புதுசா ஒரு கவுன் போட்டிருக்கு அதை நமக்கு இல்ல வந்து பாருங்க விருந்தாளி அவன் மரம் மண்டைக்கு உணர்த்துறதுக்காக வந்து நிக்க இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் வெரி குட் இந்த கவுன் உனக்கு நல்லா இருக்கு யூ லுக் வெரி நைஸ் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு சந்தோஷம் அடை நீங்க அந்த குழந்தைய அங்கீகரிக்கலுங்க முதல்ல ஒவ்வொரு அப்பாவும் அது நம்ம பிள்ளைன்னு அங்கீகரிக்கணும் அப்புறமா போட்டு அங்கீகரிக்கணும் இந்த அங்கீகாரம் இல்லேன்னு வச்சுங்க அந்த குழந்தை முகம் அப்படியே வாடிபா அது எதாவது ஒரு டிராயிங் போட்டு வந்திருக்கும் அந்த டிராயிங் கொண்டு வந்து திடீர்னு நல்லா வரைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காது திடீர்னு உடனே வெரி குட் ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்க ராஜா ரவிவர்மா கூட வரைஞ்சது இல்ல ஆமா யாரு வரைய முடியும் பிரமாதமா வரையுறே அப்படின்னு நல்லா வரைகிறதுக்கு அதுக்கு ஒரு எண்ணம் வரும் விட்டு நாம் என்ன பண்ணுவோம் கண்டுபிடிப்போம் தெரியாது பேசிட்டு முகம் வாடி போயிடும் திறமையை நம்ம அங்கீகரிக்கிறது கணவன் மனைவி உறவிலேயே மனைவி வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருப்பா சமைச்சு நிப்பா இவர் பாராட்ட மாட்டார சில ஜடம் இருக்கான் இருக்கான் இருக்கு ரசம் பிரமாதமா இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு இந்த கூட்டு நல்லா இருக்கு ஒரு பெரிய திருப்தி நான் இன்னொன்னு கூட சொல்றேன் கோயில் உட்காந்து என்னன்னா நல்லா இல்லாட்டாலும் போய் சொல்லுங்க ஒரு சந்தோஷம் இத போய் நல்லா இருக்கும் திங்கிதா ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் ஆர் இல்லீங்களா ஒய்ஃப் வந்து நிக்கிற போது எவ்ரி ஹஸ்பண்ட் ஒவ்வொரு கணவன் என்ன பண்ணுவோம் அப்படின்ற அவளை பார்த்துட்டு அரே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நீ அஞ்சு வருஷம் எளமையா தெரியுது அப்படின்னு ஒண்ணு பாராட்டணும் பொய்தான் சொல்லணும் அஞ்சு வருஷம் நீ எங்க தெரியுற அப்படின்னு 5 நான் தான் கிழம போய்டுவேன் ரைட்டு கட்டா ரெண்டாம் சம்சாரமா கேட்பான் ஆமான் அப்படின்றது அந்தமாக்கு அப்படியே உச்சி குளிந்து போயிடும் அவர் சொல்ற இப்பவே அப்படித்தான் சொல்றாங்க என்ன குடும்பம் நல்லா பாராட்டணும் இங்கிலீஷ்ல ரெகன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்ரிசியேஷன் முதல்ல அங்கீகாரம் அதன் அதை பாராட்டுதல் ரெக்கனை அங்கீகாரம் அதன் பிறகு பாராட்டுதல் இப்போ முதல்ல இந்த இளைஞர்கள் அர்ஜுன் அவன் வித்தையெல்லாம் ஒரு மண்டபம் கட்டும் போது வித்தையெல்லாம் காட்டினா அப்ப எங்கயோ அனாதையா இருந்த கர்ணன் தேரோட்டி மகனா இருந்தவன் கூட்டத்தை பிள்ளைங்க வந்து எனக்கு இங்க இடம் உண்டா நான் வித்தையை காட்டலாமான் அவன் யாருன்னு தெரியாம துரோணர் சொன்னார் திருச்சி வித்தியை காட்டு அப்படின்னு அவன் அர்ஜுன என்னென்ன பண்ணினான எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே யாருப்பா நல்லா வித்த பண்றியே நாலு படிக்கவான்னு சொன்னா தானே துரோணர் சரியான அவர் கேட்கிறாரு யாரு அப்படின்னாரு அவன் அப்பா அம்மா பேர் தெரியாத ஆனாத பையன் அப்புறம் அவன் இதெல்லாம் கத்துக்கிட்டான் அவன் இதெல்லாம் கத்துக்கிட்டான் ஒரு நினா பேர் தெரியும் அப்பா பேர் தெரியாது கர்ணன்படிய அவமான தலை தொங்க போட்டுங்கோதனா நம்ம எதிரி அர்ஜுன் அவனை அவமானப்படுத்துற வில் வித்தையில ஒரு பய வந்தான் அவனை எவ்வளவு அவமானப்படுத்துறாரு டக்குனு துரியோதன முடிச்சுட்டான் அர்ஜுனனுக்கு எதிரி இந்த கர்ணன் அப்ப இவனோட நம்ம கூட்டணி வச்சாதான் நாம நம்ம கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம் கூட்டணிக்கு லட்சணமே என்னன்னா கொள்கை எல்லாம் கிடையாது இப்படி சொல்லிட்டார்னு வருத்தப்படுறியா கவலையப்படாதே திரும்பி துரோணர் ஒரு பார்வை பார்த்தான் ஆச்சாரியரே அந்த கர்ணனை என்ன சொன்னீர் தாய் தகப்பன் பெயர் தெரியாத அநாதை என்று தானே சொன்னீர் இது எப்படி சொல்ல முடியாது ஏன் என் நாட்டில் என் ஆட்சிக்கு உட்பட்ட அங்க தேசத்துக்கு அந்த கர்ணனை அரசனாக ஆக்குகிறேன் அங்க தேசத்துக்கு அரசனாக ஆக்குகிறேன் அவனை என்னோட சிம்மாசனத்துல உக்காத்தி வச்சுக்கிறேன் உக்காத்தி வச்சான் கங்கை தண்ணியை வாங்கினான்னு தலையில கொட்டினா இந்த நிமிஷத்துல இவன் அங்க ராஜா அப்படின்ட்டு துரோணாச்சாரியார பார்த்து சொன்னாம்பாருங்க ஒரு வார்த்தை ஆச்சாரியரே இதுவரை அவனை என்ன எண்ணத்தில் பேசினீர்கள் தாய் தகப்பன் பெரியாத அநாதை என்று சொன்னீர்கள் அல்லவா இனிமேல் யாச்சகம் வாங்குகிற பிராமணர் அவன் ஆட்சியில் இருக்கிற அரசன் இனி எப்படி பேச வேண்டுமோ அப்ப எப்படி இருக்கும் கர்ணனுக்கு நாம அவமானப்பட்ட போது நம்மளை ஒக்காத்தி வச்சு சிம்மாசனத்துல வச்சு தள்ள தண்ணி கொட்டி எவன் அவமானப்படுத்தினானோ அவன தலைக்குனிய வச்சுட்டான் யாரு துரியோகன வாழ்நாள் முழுக்க இவனுக்கு விசுவாசமா இருக்க வேணும்னு நினைச்சுட்டான் கர்ணன் இப்பதான் நான் கேட்கிறேன் நல்லவன் கர்ணனை துரோணர் அங்கீகாரம் பண்ணி இருந்தால் நல்லவர்கள் அவன் அங்கீகாரம் பண்ணாததாலே கெட்டவன் துரியோதன அங்கீகாரம் பண்ணிட்டான் அவன் பின்னால போயிட்டான் இன்றைக்கும் இந்திய இளைஞர்கள் திறமையோடு வருகிறார்களே அவர்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க மறுப்பதால் அவர்கள் தீயவர்கள் பக்கம் போகிறார்கள் அவன் ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்கார்தான் இருக்கான் சார் அவன் பாட்டுல கெட்டிக்காரனா இருக்கான் ஓவியத்துல கெட்டிக்காரனா இருக்கான் பேச்சுல கெட்டிக்காரனா இருக்கான் அப்புறம் வந்து கணக்குல கெட்டுக்காரனா இருக்கிறான் இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி திறமையோட வரா அவன சமூகம் அமுக்குது எப்படின்னா செலக்ஷன் கமிட்டில வேற ஒரு ஜாதிகார உட்காந்துருக்கான் என் ஜாதி காரனுக்குதான் அந்த இடமே ஒழிய இவனுக்கு கிடையாது அப்படிங்கறா போச்சு இன்னைக்கு கோில சொ என்னக்கு இந்த தேசத்துல இந்த மாறி அறிவையும் திறமையும் சமமாக மதிக்கிற பழக்கம் வருமோ அன்றைக்கு தான் பொற்கால உண்மையில வர முடியும் அவனை தான் வேலை கேட்பேன் போக வேண்டிய திறனை அறிவு எல்லாம் இருக்கிற ஒரு பயில நீங்க புறக்கணிச்சு வெளியே தள்ளினீங்கன்னா அவன் எப்படி தேச விரோதியா மாறாம வேற என்ன பண்ணுவான் சமூகத்துல அவ்வளவு திறமையு சும்மா இருப்பான் கர்ணனை அப்படி பலி வாங்கி விட்டது அன்றைய சமூகம் கர்ணனா பலி வாங்கிடுச்சு அவனுடைய கொடுமை பாருங்கோதன பக்கத்திலேயே இருக்கிறான் ஆனா அவன் மனசு என்னன்னா நல்லது நினைக்குது ஏன்னா தர்மம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும் அவன் சூரியனுடைய குமாரன் குந்தையின் வயிற்றில் பிறந்தவன் அவனுக்கு எல்லாம் இருக்கு ஆனா அவனால் நல்லத சொல்ல முடியல நியாயத்தை சொல்ல முடியல ஏன்னா தீமையை அவனை கொண்டாடி இந்த இடத்துல அவ்வளவு வில்லிபுத்திர வச்ச கண்ண பெருமான் வர்றான் அப்போ கர்ணன் தலை தொங்க போட்டு நினைச்சா தொங்க போட்டான் சொன்னா நீ நல்லவன்டா என்ன கும்பிடணும் நினைக்கிறேன் முடியலங்கிறதுக்காக இப்படி என்ன கும்பிடுறியா வாழ்க இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் எப்படி போராடுறான் அப்படிங்கறதுக்கு இடம் இன்னும் நடந்து வருகிறார் கண்ணபெருமான் அப்படியே ஆசனம் கொடுத்து உக்காத்தி வைக்கணும் கேட்ட கேள்வி முதல் என்ன கேள்வி தெரியுங்களா மோசமான கேள்வி கேட்டான் நேற்றே இந்த நகரத்துக்கு வந்து விட்ட நீ நேற்றே என் அரண்மனைக்கு வராமல் இன்று என்ன முகத்தோடு வந்தாய் அப்படின்னா இதான் வரவேற்பு வந்துட்டு சரி இன்னைக்கே வந்திருக்குறேன் வா அப்படின்னா பரவாயில்ல நேற்றுக்கு வராதனே இன்னைக்கு என்ன மூஞ்சியோட வந்திருக்கிற அப்படின்னு சில பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க நம்ம போக முடியாம இப்ப இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊர் வழியா போற போது கல்யாணம் தான் விசாரிச்சுட்டு வந்துருவோமேனு நம்ம மேனக்கெட்டு அந்த வீட்டுக்கு போய் காலிங்ல அடிச்சா கதவை திறந்து வான்னு சொல்ல மாட்டான் கல்யாணத்துக்கு வரலயும் இப்ப என்ன மூஞ்சியை வச்சிட்டு வந்து நிக்கிற நாம என்ன சூரபெருமனா அடிக்கடி மூஞ்சியை மாத்திக்கிறதுக்கு அப்பவே வரலையா இப்ப என்ன மூஞ்சியை வச்சுட்டு வந்தியா அப்படின்னா இது வரவேற்பே இல்ல நீங்க ஒருவேளை அவனை சங்கடப்படுத்தணும்னு நினைச்சா படுத்தலாம் எப்படி தெரியுங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ண அதே கல்யாண ஸ்வீட்ட வச்சு அவனை சாப்பிட வச்சு ஓட ஓட விரட்டலாம் அது ஒரு நல்ல டெக்னிக் உக்காட்டி வச்சு அந்த ஸ்வீட்டை கொடுத்து அவன் ஏண்டா வந்தோம் கல்யாணத்துக்கே வந்திருக்கலாம் வந்திருந்தா அன்னைக்கே கிடைச்சிருக்கும் இப்போ லேட்டா வந்தாலும் அதையே வைக்கிறானேன்ற மாதிரி பண்ணலாம் அது இனிப்பாவே மிரட்டுற முறை அதுலன்னா பரவாயில்லையே ஒழிய ஏன் அன்னைக்கு வரல இன்னைக்கு ஏன் வந்தே அப்படின்னு கேட்டா அது என்ன பண்பாட்டோட சேர்த்து நேற்று நினைச்சான் தமிழ் நினைத்தால் என்ன பேருக்கு சாப்பாடு அரசியல் நீதி நீங்க எதிர்க்கு சாப்பாடு சாப்பிடாதே பரவாயில்ல சாப்பாடு போடாதே குரூரமா இல்லையா இது பெரிய விஷயம் தருவழியா போற கொலப்பக தெருவழியா போற போது வாசல்ல நம்ம எதிர்ப்பயங்கிட்ட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து தண்ணியை தெளிச்சு அவனுக்கு ஒரு காப்பிப்பி குடுக்கலான்னு காப்பிய போட்டு குடுத்து எக்கு தப்பா செத்து போயிட்டான்னு ஊர் என்ன சொல்லணும் காபில என்ன கலந்தானோ நல்லாதானு பாருங்க அவன் என்னத்த குடுத்தானோ செத்து போயிட்டான் இது கிடைச்சி கோர்ட் கேஷன் எல்லாம் நாம தான் அழிஞ்சிக்கிட்ட உட்காந்துருக்கணும் இத விட தெருவுல கடந்த கலந்துட்டு போறேன் நீங்க சில இடத்துல மனிதாபிமானம் ஒத்து வராது அது முக்கியமா இந்த இடத்துல ஒத்து வராது ஏன்னா பரம்பரை பரம்பரையா பகையா உட்காந்து ஆயிப்போச்சு நமக்கு தான் சிக்கல் அன்பு பண்ணலாம் யாரையாவது விட்டு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லலாம் நாம போய் செஞ்சு மாட்டிக்க கூட சாப்பாடு போட்டு மாட்டிக்க கூடாது எதிரிக்கு சோறு போடாது எதிரி விட்டு சாப்பிடாது பஞ்சவர் உரைக்க வந்த ஒரு தூதன் யான் ஐந்து தூதுவனாக வந்திருக்கிறேன் துரியோதனா உன் வீட்டில் சாப்பிட்டுட்டு உனக்கு விரோதமா ஒரு வார்த்தை இங்க பேசினா அது தர்மமா இருக்குமா உங்கயாலும் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உனக்கு விரோதமா ஒரு கருத்து இங்க சொன்னாரு மரபுக்கு விரோதமா இருக்கும் இல்லையா நான் அதனால தான் யோசிச்சேன்பா நான் உங்க வீட்டுல சாப்பிடல கை நினைக்கல அப்படின்னு சரி சரி வந்த விஷயம் என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் உனக்கு அவ்வளவு அவசரமா நாடு தா அப்படின்னா நாடு தா எந்த நாடு எந்த நாடு எந்த நாடு தெரியாத மாதிரி கேட்டான் சூதாடுகிற போது மறுசூதாடிய பிறகு பனிரெண்டாண்டு கழித்து தருவதாக சொன்னாயே அந்த நாட்டை இப்போது தர வேண்டாமா தருமனுக்குரிய நாட்டை தர வேண்டாமா கிருஷ்ணா நீ வெறுக்கில் என் இருந்த மன்னர் திகைக்கில் என் ஈ இருக்கும் இடம் என்னும் ஈஎன் போகலாம் ஈ உட்கார இடம் கூட கொடுக்க முடியாது ஒரு ஈ எவ்வளவு அகலமா உட்கார அது கூட கொடுக்க முடியாது அதை விட முனை நிலம் கூட கிடையாது விருப்பம் இல்லையா நாங்களும் வற்புறுத்தல பாதி நாடாயினும் என்ன கேட்டு போச்சு எங்களுக்கு அப்பா நல்லா யோசிச்சுக்கடா அஞ்சு அஞ்சு ஊராவது குடுத்து சமாதானம் பண்ணிக்கடா இப்ப நாங்க சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சமாதானமா நான் போல் ஐந்து ஊர் வழங்குக என ஒற்றி இருந்தனன் யாரு உலகெல்லாம் வழங்கும் நாராயண் இப்ப இந்த உலக யார் படைச்சது பிரம்மா பிரம்மா நாபில யார் படைச்சது திருமால் எப்படி கூத்து பாருங்க அவன் படைச்ச உலகத்தை அதாவது அவன் படைச்ச பிரம்மா படைச்ச உலகத்துல அஞ்சு ஊர் கொடுத்து தஞ்சாவூர்ல ஒருத்தருக்கு நாற்பது ஏக்கர் அவர் சாவரத்துக்கு முன்னாடியே பிள்ளைக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கலாம் உயிர்தான் எழுதணுமே ஒழிய முழுசா கொடுத்துட கூடாது ஒண்ணும் இல்லாம அப்படாது அப்பாவ எங்க ஒரு நாள் பையன் வெளிய போயிட்டு வரான் பையனை இட்லி போட்டா ரெண்டு இட்லி எந்த மூலிகா காணும் எனக்கு ஒரு அஞ்சு இட்லியாவது வேணும்டா நல்லா சாப்பிட்டு வளர்ந்த உடம்புடா ஒரு அஞ்சு இட்லி போட சொல்லியா போட்டாது ஒண்ணுமே போடாமல் சீக்கிரமா போவேன் ஒண்ணு போடாதே போனா அவையா போட்டா கேட்கல என்ன இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அஞ்சு இட்லி குடுறான்னு கேட்டவன் யார் தெரியுமா அந்த இட்லிக்கு வேண்டி அரிசி விளையிற முப்பது நாற்பது ஏக்கரை புள்ளைக்கு குற்ற அந்த மாதிரி இன்னைக்கு துரியோதன ஆண்டுகிட்டு இருக்கிற நாடு உலகத்துக்குள்ள இருக்கு உலகத்த படச்சம பிரம்மா பிரம்மாவை படச்சமன் நாராயணன் தான் படைத்த பிரம்மன் படைத்த உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற இந்த துரியோதன்கிட்ட வந்து ஐந்து ஊர் வழங்குக என ஒற்றன என்ன அர்த்தம்னா ஒரு பக்தனுக்காக பகவான் எவ்வளவு தாழ்ந்து போவான் என்பதற்கு இது அடையாளம் அப்படின்னு சமாதானமா போட அஞ்சு ஊர் குட்டுற கேட்டு போச்சு வாய்ப்பு வருகிற போது மனுஷன் சமாதானத்தை நோக்கி போ மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது சமாதானமா போயிட்டா என்ன கெட்டு போய் முடியாதுன்னு நான் முடியாது அப்படின்ட்டா ஏன் முடியாது காந்தகார்ல இருந்து வந்த ஆளு நான் வந்து தப்பா சொல்லுது காந்தாரி புள்ளதானே காந்தாரி சொந்த ஒரு காந்தகார்தானே காந்தகார் கந்தாரி அங்கு காந்தாரம் அதுதான் அங்கேருந்து வந்தவனுக்கு எப்பவுமே அந்த பிடிவாதம் போவாதான் சமாதானமா போலாம் அப்படின்னு நான் புழைக்கிற வழியை பாக்கணுமா இல்லையா மாட்டேன்னு என்றைக்கும் வரலாறு ஒன்று போலவே இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம் சமாதானத்துக்கு ரெடி இல்லை நாசமா போனாலும் பரவாயில்ல சமாதானமா வரமாட்டோம் எவ்வளவு கொடுமை எத்தனை லட்சம் பேர் சாவரங்க உலகத்துல நியாயமா ஒரு உயிரை நம்மளால படைக்க முடியுதா ஒரு உயிரை வாழ வைக்க முடியுதா ஒரு மரத்தை உண்டு பண்ண முடியுதா ஒரு ஒரு வயல்ல வந்து தானியத்தை உண்டு பண்ண முடியுதா ஒரு கஷன அழிச்சுடலாம் எல்லாத்தையும் மக்களுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேண்டாமல் அப்பவும் இருந்த உலகம் என்னது அரசியல் கோபமாச்சா பணி ஊரு குடும் ஐந்து மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னதாக உனது அரசியல் ஐந்து மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னதாகும் நீ கொடுத்துட்டே தப்பிச்சிருவே எல்லா ராஜ்யமும் என்னதான் ஐந்து மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னது ஆகும் அரசியல் கூழிக்கோ அப்பவும் கேட்க தயாரா இல்லை அவன் கடைசியா சொல்லி இருக்கான் யாரு தருமன் அஞ்சு நாடு பரவாயில்ல அஞ்சு வீடு சொல்லு குடியிருக்க வேணாமா அஞ்சு வீடு அப்பவும் இந்த பயலும் கொடுக்கறதுக்கு மனசு என்னதான் சொல்ற அப்படின்னா என்ன சொல்றதா நான் நாடும் கொடுக்க மாட்டேன் இருக்கிற இடமும் கொடுக்க மாட்டேன் எதவும் கொடுக்க மாட்டேன் நீ வந்த பாடையை பார்த்து திரும்பி போகலாம் திருதநாஷ்ட அறிவுரை சொல்றான் வித்திரர் அறிவுரை சொல்றான் காந்தாரி அறிவுரை சொல்ற வியாசர் அம்மாவே அறிவுரை சொல்றான் ஏன்னா அப்படி மோதரை விட்டுக் கொடுத்துட்டு போடா அப்படின்னு எந்த சொல்லிவிட்டான் யாரு துரியோதன சதையிலேருந்து இது வியாசபாரத்துல வரும் அவன் தர்பார் அவனு எந்த சொல்லிவிட்டான் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியர் எழுதுறாரு ஆளுங்கட்சியே நடத்திய வெளிநடப்பு சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியர் எப்பவுமே எதிர்கட்சா வெளிநடப்பு ஆளுங்கட்சியை வெளிநடப்பு அப்புறம் காந்தாடி போய் சமாதானம் பண்ணி பிள்ளைய அவன் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கிருஷ்ணா ரொம்ப பெரியவண்டா அவன் சொல்றத கேளுடா அப்படின்னு கொண்டாந்து மறுபடியும் எப்ப எழுச்சு போலான்ற ஐடியாவோட உட்காந்துருக்கான் மறுபடியும் கிருஷ்ணன் தூது பேசுற போது தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் மேலே அப்படி பேசலாம் இந்த காரணங்கள் ஆர்குமெண்ட் ஒன் டூ த்ரீ போர் நீங்க சொல்றீங்கன்னா ஏற்றுக்க முடியாத விஷயத்த கூட எல்லாரும் எடுத்துக்க தயாரா இருப்பான் சொல்லல் வல்லன் சோர்வீழன் அவனை இகல் வெள்ளல் யாருக்கும் அரிது அது மட்டும் இல்லை நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரியார் திருவள்ளுவர் நிரந்து இனிது சொல்லியல் போட்டு சொல்றோம் இனிதுன்னா இனிமையா சொல்ற சண்டை வராதபடி சொல்றே இருக்கணும் எவ்வளவோ சொல்றான் கிருஷ்ணன் எல்லாருக்கும் நியாயம் துரியோதனுக்கு மட்டும் அவன் சொல்றதுக்காக சொல்லுவான் அவங்க சைடு தான் பேசுவான் நாம இவன் சொல்றதை கேட்கப்படாது அப்படின்னு காதை இறுக்கி மூடிட்டா நீங்க என்ன பண்ண முடியும் அதான் சொன்னா கடவுளே கூட காதை மூடாதபடி வச்சான்னா ஏன் இந்த பைய மூடாம இருந்தாதான் கொஞ்சமாவது உள்ளுக்குள்ள அப்படின்னு கண்ணு தெரியாமக்கு யாராவது நல்ல காட்சி போற போது கண்ணு மூணு நாள் மூடிடும் ஆனா காது அப்படியே கிடையாது எப்பவும் திறந்தே இருக்கும் எப்போ இந்த பையனுக்கு விழட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் காதுல விழட்டும் என்ன பண்ண முடியும் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கேட்கறதுக்கு தயாராவே இல்லை கடைசியா பொறுத்து பொறுத்து பார்த்தான் கிருஷ்ணன் எந்திரிச்சான் அப்ப சரி சரி உங்க புத்தி சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்ப யுத்தத்துக்கு நீ வரியா யுத்தத்தை நீ ஆரம்பிக்கிறேன் சத்தியம் பண்ண யுத்தத்துக்கு வரேன்னு சத்தியம் பண்ணிக்கொடு அப்படி கையான் சத்தியம் பண்ணு அப்பவாத தொட்டிருக்கலாம் இந்த துரியோதன் இந்த கைய நான் தொடபிகைகள் உரலில் கட்டிய நாற்றம் பிடித்த உடல் உன்னுடைய எவ்வளவு மேன்மையான கடவுள் எவ்வளவு எளிமையா வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம நீ என்ன சாதாரணமா ஆடு மாடு மேய்ச்சுட்டு இருந்தப்பையே பாலுமெண்ணி திருடி தின்னு உனக்கு கோபியர்கள் கட்டி போட்டவன் அப்படிப்பட்ட ஒன்னு நான் தொட்டு என்ன ஆகிறது என்னுடைய குலப்பெருமை என்ன ஆகிறது எடுத்து ஒருவேளை தொட்டு இருந்தா புத்தி கித்தி வந்திருக்கும் அதனால தொடமாட்டேன்ட்டான் கிருஷ்ணன் தொட்டிருந்தா ஞானம் வந்திருக்குமா இல்லையா மாட்டேன்ட்டான் எடுத்து அப்ப சத்தியம் பண்ண வேண்டாம் சத்தியம் தானே அவனுக்கு வேணும் பக்கத்துல தூண் இருந்தது தூண்ல அரைஞ்சா கண்டிப்பா யுத்தத்துக்கு வருவேன் போ அப்படின்னு அப்படி தூண்ல அடிச்சோன்னா தூணா சத்தியம் கேட்டேன் தூண் எப்படிதான் நரசிம்மாவதார காலத்தில் தூணின் கர்ப்பத்தில் இருந்தவனா நாராயணன் சத்தியம் கேட்டேன் அம்மா மேல சத்தியம் பண்ணான் அப்படின்னு திருமணம் பாருங்க கிருஷ்ணன் திருமணம் துரியோதன தகாத வார்த்தை பேச ஆரம்பிச்சான் எப்படி மானம் கெட்டவர்கள் பாண்டவர்கள் மானம் கெட்டவர்கள் பாண்டவர்கள் இவர்கள் எங்காவது ஒரு தந்தைக்கு பிறந்திருந்தால் தானே பெருமை இவர்கள் பல தந்தைய பிறந்தவர்கள் தாயாவது ஒருத்தியா என்று பார்த்தால் தாயும் ஒருத்தி அல்ல தாய் இரண்டு பேர் தகப்பன் பலப்பல தாயோ இரண்டு பேர் இந்த மானம் கட்ட பாண்டவர்களுக்கு ஒரு மானம் கட்ட தூதுவன் அப்படின்னா இத சொன்னே இதுவரைக்கும் பொறுமையா இருந்த வித்திரி சுட்ட மூட மகனை நாடுக்கோயோ அது பொலிட்டிகல் டெசிஷன் அரசியல் முடிவு இருக்குறது அப்படின்னா இருக்க முடியுமா இந்த குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பத்தி நீ தகாத வார்த்தை பேசுறியே அப்ப குடும்பத்துல நாங்கெல்லாம் என்ன பிரயோஜனம் சொந்த சகோதரர்கள் யாராவது இப்படி தரங்கடமா பேசுவார்களா இந்த வார்த்தை பேசுவார்களா என்ன பேசியது அப்படின்னு அப்பவும் பாருங்க அம்பிக்கை அம்பாலிக்கு பயந்து போய் தாங்கள் விலகி அந்த வேலைக்கார பெண்ணத்தான் அனுப்பினார்கள் வியாசத்தை வந்து பிறந்தது அத இப்ப சொல்லி காட்டுறான் சித்தப்பாகரீகம் இல்லாம சொல்றான் பாருங்க அந்த வார்த்தை என்னன்னா நீ என்ன இருந்தாலும் பணம் அதிகம் கொடுத்தால் அவனை நாடி போகிற ஒரு தாசியின் மகன் தானே நீ அப்படித்தான் பேசுவாய் நீங்க எங்கள் அரண்மனைக்கு வயிற்றை வளர்த்துக் கொண்டு மனம் முழுவதும் பாண்டவரோடு இருக்கிறார் என்ன இருந்தாலும் உன் தாய் ஒழுக்கமற்ற ஒரு தாசி அவள் மகன் நீ அப்படித்தான் இருப்பாய்டு வித்திரதால தாங்க முடியுங்க மகனே மூட மகனே நான் இந்த பரம்பரையில் பிறக்கவில்லை என்று நீ சொல்லிவிட்டாய் இந்த பிறப்பை கொற்றையாக பேசிய ஒருவன் நாவை நான் அறுத்திருப்பேன் தலையை அறுத்து தொங்கவிட்டிருப்பேன் நீ என்ன என்ன சொன்ன பரம்பரையில் பிறக்கவில்லை என்று சொன்னாய் நன்றாக கவனி இந்த பரம்பரையில் தகப்பன் பிள்ளையை கொன்றதாக இதுவரை வரலாறு இல்லை அது வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உன்னை கொல்லவில்லை நான் இல்லைன்னு நீ சொன்ன நான் இந்த பரம்பரை நிரூபிக்கிறதுக்காக உன்னை கொல்லாம விடுறேன் ஏன்னா இந்த பரம்பரையில இதுவரைக்கும் அந்த மோசமான பழக்கம் கிடையாது அப்பா பிள்ளைய கொண்டதா வரலாறு கிடையாது அது என்னாலும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக விடுறேன் நீ மீண்டும் என்னுடைய தாயாரை பழித்து பேசினால் நான் அளவு கடந்த வருத்தம் அடைவேன் இவ்வளவு கிருஷ்ண வெளியில போல ஏன்னா அவர் வந்த வேலையே இதுதான் இவனுங்களுக்குள்ள தகராறு ஆரம்பிச்சாதான் அவன் பலவீனமாவான் அவருக்கு தெரியும் எதிர்பார்த்தது நடந்ததும் நடந்தும் தலைப்பு போட்டானே அவர் தூது நடந்ததும் இதெல்லாம் அதனால் நடந்தது அது காலால் நடந்தது அதன் விளைவாக இதெல்லாம் நடந்தது சண்டை சச்சரவு அதனால் நடந்தது இல்லைங்களா சொன்னான் மகனே என் மனம் இற்று போய் விட்டதா என் மனம் உடைந்து போய் விட்டதடா அப்படின்னு அப்பவும் கேட்டான் சித்தப்போ மனம் எப்படி உடையும் மனம் எப்படி உடையும் பட்டீரென்று உடைந்ததா கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்ததும் ஒரு பெரிய வில் வச்சிருந்தாக்காகவே யுத்த களத்துல போய் சண்டை போட்டு எடுத்தார் அந்த வில்ல எப்படி எடுத்தாரு தொடையில வச்சு ஓங்கி அடிச்சு அந்த வில்ல உடைச்சு காமிச்சுக்கிட்டே சொன்னார் இப்படித்தான் என் மனம் இட்டேன்னு ஒரு பெரிய சத்தம் அடிச்சாரு வில்லு முடிஞ்சு போச்சு இப்படித்தான்டா என் மனசு உடஞ்சது நான் உனக்கு சண்டை வச்சிருந்தேன் பண்றேன் உங்களை நம்பியோ இவரை நம்பியோ இந்த யுத்தத்தை இழுத்துக்கலி சில பேர் அவனே பிரச்சனை அவர் வந்து நம்பி பண்றேன் அவர்கிட்ட சொல்ற நம்பியோ அல்லது இந்த விசிறரை நம்பியோ அந்த பயனை எதிர்த்துக்கல என் அருமை நண்பன் கர்ணன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்லை ஆகையினால் கர்ணனை நம்பி கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு உடனே பீஷ்மர் சொன்னார் யார் கர்ணன்சேனனுடைய மாடுபடி சண்டையில உனக்கு முன்னாடி பயந்து ஓடி வந்தவன்டா உன்னை கை ஓடி வந்தவன் அவன் கையில இருக்கிறது வில்லே இல்லடா வெறும் அவனால ஒருபோதும் ஜெயிக்க முடியாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ யுத்த காலத்துல கர்ணன் உனக்கு எந்த வகையிலும் பயன்பட மாட்டான் அப்படின்னா கர்ணனுக்கு ஒரு சாபம் இருக்கு பீஷ்மருக்கு மட்டும் தெரியும் என்னன்னா சரியான நேரத்துல அஸ்தரம் வர்றதுக்கு மறந்து போய்டும் அவனுக்கு பலசாலிதா மறந்து அப்படி ஒரு சாதம் இருக்கு ஒருபோதும் துணையா வர முடியாது அவன் கையில் இருக்கிறது அது வெறும் மூங்கில் கர்ணன் துரியோதனா நான் உனக்காதான் இந்த அவமானத்தான் தாங்கிட்டு இருக்கிறேன் இந்த கழவர் என்ன எப்படி அவமானமா பேசிட்டார் இந்த யுத்த களத்துல பீஷ்மரத்தான் சேனாதிபதி ஆக்குவ எனக்கு தெரியும் இந்த கழமை அந்த யுத்த களத்துல இருக்கிற வரைக்கும் நான் யுத்தத்துக்கே வரமாட்டேன் எப்ப இவன் செத்தான செய்தி வருதோ அப்பதான் நான் யுத்தத்துக்கு வருவேன் கோட்டைக்குள்ளேயே குட்டு வெட்டிருந்தான் அடிதடி சிக்கல் ஆரம்பமாகி போச்சு கிருஷ்ணன் எல்லாத்தையும் கேட்டார் அப்பா நம்ம வந்த வேலை ஜரூரா நடக்கும் நம்ம ஏதோ ஒன்னு ரெண்டோட முடியும்னு பார்த்தோம் ஆரம்பிச்சிட்டா நடந்திரி விட்டுதான் போய் கிருஷ்ணன் தங்கி இருக்கிறேன் இங்க இரவு துரியோதன மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்றேன் சண்டை போட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறது துரியோதனை துச்சாசன கர்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு என்ன நீ நான் சொல் என்ன பெரிய இப்போன்டிச்சுள்ளே என்ன பண்ணலாம் அப்ப ஒண்ணு நாளைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்குள்ள போய் மாட்டிக்குமா நாமர்களை வச்சு அடிச்சு உதச்சு கிருஷ்ணனை வசப்படுத்தி என்னென்ன பண்ணுமா எல்லாம் சொன்ன தூதரையெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு அரசியல் தர்மம் கொல்ல போறது இல்ல உள்ள வச்சு உதைக்க போறோம் ஒன்னாத அரசியல் தர்மத்துக்கு அரசியல் தர்மத்தை கடைபிடிச்சுக்கிட்டு எல்லா இயக்கத்திலும் பண்ணிவிடலாம் உதைக்கிற உதையில கிருஷ்ணன் தானா பணிஞ்சு எல்லா ஏற்பாடும் பண்ணனும் அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்ட்டு மறுநாள் கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் கிருஷ்ணன் வருகிறான் அதே மாதிரி ஒரு பாதாளரு அதுக்கு மேல ஒரு ஆசனம் கொடுத்து கண்ணன் உட்காந்து வச்சான் பொய்யாசனம் கொடுத்து உட்காந்து வச்சான் இது பீஷ்மருக்கு தெரியாது அவருக்குலாம் கண்ணனுடைய மேன்மை தெரியும் இவன்களா போட்ட பிளான் இதெல்லாம் உட்காந்து வச்சான் கண்ணன் உட்கார்ந்தவன் டபக்குன்னு அந்த பலகம் முறிஞ்ச அப்படியே உள்ள போறான் கீழே உள்ளுக்குள்ள போய் அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் விழறான் உடனே சந்தோஷம் துரியோகனுக்கு கண்ணன் மாட்டிக்கொண்டான் அப்படின்னு அடுத்த வினாடியானா மறுபடியும் ஆகாசத்துக்கு மண்ணுக்குமா விஸ்ரூபம் எடுத்து நிக்கிறான் பகவான் பெரிய வடிவத்தை எடுத்து ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அவன் ரோமக்கால் அடங்க கண்ணிலே சூரிய சந்திர அடங்கு கோடான கோடி ஜீவராட்சிகள் அவனுடைய வாயில போய் அந்த வயிற்றில் சமூகமாகி வெளியில வருகிற குடூரமான அந்த பெரிய தோற்றத்தோடு விஸ்வரூப காட்சி விராட் சொரூபம் அப்படிங்கிற அந்த பெரிய வடிவத்தோட கண்ணன் சங்கு சக்கரத்தோடு நிற்கிறான் பீஷ்மர் பயந்துட்டார் பீஷ்மர் அப்படியே கண்ண பொருத்தொருள் வெண்ண எருந்திய கழுவ பொருத்தொருள் அப்படி கையெடுத்து கும்பிடுறார் பீஷ்மர் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோம் அப்படி ஒரு ஆச்சரியம் இது வரையில மறைமுகமா கும்பிட்டு இருந்த கர்ணன் கூட எந்திரிச்சு கும்பிட்டுட்டான் ஏன்னா மனசுலயா மறைக்க முடியல வருகிற போது அவனை கும்பிடாம இருக்க முடியும் சாட்சாத் நாராயணனாவே காட்சி கொடுக்கற போது எப்படி கும்பிடாம இருக்க முடியும் கங்கை மகனும் கதிரோன் மகனும் செங்கை குவித்து அப்படின்னா பீஷ்மர் கர்ணன் எல்லாம் கையெழுத்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நாராயணா நாராயணா நாராயணா பெரிய வடிவத்து நிக்கிறோம் அப்ப கிருஷ்ணன் சொன்ன கொண்டு கரு என்னை உன்னால் கொல்ல முடியாது என் கொல்ல வேண்டும் என்று வஞ்சனையினார திட்டமிட்டு வினாடி நான் மலந்து வைத்தா உன்னை கொல்ல முடியும் நான் சர்வ வல்லமை உடைய ஆனாலும் கொல்ல தெரியுமா அஞ்சி நீ அஞ்சி நீன் அவன் உடம்புல இருந்தா சர்தான் என்ன பயமா கிருஷ்ணனு தெரிஞ்சுக்கோ என்ன பயப்படுற நீ என்ன தேடி வந்த சத்தியமணி என்ன எந்த ஆயுதம் எடுத்து நான் ஏவி நம்ம சத்தியமணி நான் ஆயுதம் எடுத்து கொள்ள மாட்டேன் சொல்லிட்டேன் இப்ப நான் உனக்கு அஞ்சு ஒழிய ரெண்டாவது அஞ்சினேன்னு சொன்ன முதல் தடவை சொன்னது சத்தியத்துக்கு அஞ்சினே ரெண்டாவது நான் ஆயுத எடுத்துதான் உன்னை கொல்லணுமா ஆயுதம் இல்லாம உனக்கு கொல்ல முடியாதா ஆனாலும் நான் உனக்கு கொல்ல ஏன் தெரியுமா என்பதம் பண்ணி இருக்கிறேன்னா என்று அஞ்சின பொய்யா போயிடும் அதுக்காக நான் விட்டு வைக்கிறேன் அவங்கயால சாகனம் உனக்கு ஏற்பாடாக இருக்கு நான் உனக்கு என்ன புரியுதா அப்படி பெரிய வடிவத்தை சுருக்கிட்டு கண்ணன் கோபா வேஷமா அந்த இடத்தி வெளியில புறவிட்டான் இந்த கர்ணன் அப்படியே பயந்துவிட்டான் நாராயணனா பார்த்த உடனே அவனா மெய் மறந்து இருக்கிறான் அந்த கர்ணன் கிட்ட இப்படி தாண்டி போற போது கர்ணனை பார்த்து இப்படி கூப்பிட்டான் கிருஷ்ணன்